ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே மகாபுராணங்களான பதினெட்டு புராணங்களிலும் என்னென்ன தர்மங்களை நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்து காட்டியிருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போது வராக புராணத்தில் என்னென்ன தர்மங்களை வியாசர் காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை நிறையா காண்பிக்கிறார் வராக புராணத்தில் மேலும் அபிஸ்ரவணம்னு வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை விரிவாக வராக புராணம் காண்பிக்கிறது மேலும் உபனிஷத்துகளில் சொன்ன சரித்திரங்களை இந்த வராக புராணத்தில் நிறையா காண முடிகிறது கடோபனிஷத்தில் நச்சிகேதோபாக்கியானம்னு இருக்குது அந்த சரித்திரம் இந்த வராக புராணத்தில் விரிவாக சொல்லப்படுறது மேலும் விஷ்ணு சரித்தம் வைஷ்ணவி சரித்தம்னு ரெண்டு பாகமாக இருக்குது வராக புராணத்தில் விஷ்ணு சரித்தங்கிற இடத்துல பகவான் எது எதற்காக என்னென்ன அவதாரங்களை செய்திருக்காருன்னு காட்டுறது பகவான் என்ன வேதத்தை சேர்ந்தவர் தேவதைகள் என்னென்ன தேவதைகள் எந்தெந்த வேதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத வராக புராணம் காண்பிக்கிறது விஷ்ணு சரிதம் மூலமாக வைஷ்ணவி சரிதங்கிறதுல மகாலட்சுமி துர்க சரஸ்வதி இவர்கள் எடுத்த அவதாரங்கள் அந்த அவதாரங்களின் நோக்கம் இவைகளை வராக காண்பிக்கிறது அதில் மகிஷாசுரவதம்னே ஒரு பாகம் இருக்குது அது ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வராக புராணத்தில் மேலும் பூமியிலே இருக்கக்கூடியதான பசுபக்ஷிகள் பூச்சிகளுடைய ஆவிர்வாவம் சொல்லப்படுறது சர்ப்போற்பத்தின்னு ஆரம்பித்து பாம்புகள் எப்படி பூமியிலே ஆவிர்வவிச்சது பிறக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறது வராக புராணம் சொல்கிறது மேலும் ஸ்திரீகள் செய்ய வேண்டியதான விரதங்களை விரிவாக காண்பிக்கிறது இந்த வராக புராணம் அதாவது விரதங்களை மூன்று விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து காண்பிக்கிறது புருஷர்கள் மாத்திரம் செய்யக்கூடியதான விரதங்கள் தம்பதிகளாக சேர்ந்து செய்யக்கூடியதான விரதங்கள் ஸ்திரீகள் மாத்திரம் செய்யக்கூடியதான விரதங்கள்னு மூன்று விதமாக தர்மசாஸ்திரம் நமக்கு விரதங்களை காண்பிக்கிறது அதில் ஸ்திரீகள் மாற்றம் செய்யக்கூடியதான விரதங்களை நிறைய நமக்கு வராக புராணம் காண்பிக்கிறது அதிலே தான் துவாதசி விரதம்னு இருபத்தி நாலு துவாதசி வருது நமக்கு ஒரு வருஷத்தில் அந்த இருபத்தி நான்கு துவாதசிகள்லேயும் செய்யக்கூடியதான விரதங்கள் அந்த விரதங்களின் பெயர்கள் இதை விரிவாக காட்டுறது ஒவ்வொரு துவாதசி விரதமும் ஒவ்வொரு விதமாக செய்யனும் ஒவ்வொரு வஸ்துக்களை வச்சுண்டு செய்யணும்னு காண்பிக்கிறது அதை விரிவாக இந்த வராக புராணம் சொல்கிறது சாத்துர் மாச இந்த சாதுர்மாச விரதத்தை நாம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத இந்த வராக புராணம் சில சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது அதேபோல் பூமியிலே ஓடக்கூடியதான நதிகள் என்னென்ன இந்த நதிகளுடைய பெருமைகள் இதை விரிவாக சொல்கிறது மேலும் அனைத்து நதிகளிலுமே அனைத்து நதிகளின் சான்நித்தியமும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வருஷப்படுத்தி காண்பித்து கெங்கை வடக்க ஓடுறது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த தெற்கு பக்கங்கள்லேயும் சில நதிகளிலே கெங்கை வாசம் பண்ணுறான்னு சில சரித்திரம் மூலமாக இந்த வராக புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதேபோல் அந்த நதிகளுடைய ஆவிர்வாவம் அந்த நதிகளிலே நாம் சந்தியாதி உபாசனங்களை எப்படி செய்யணும் ஒவ்வொரு நதியிலேயும் ஒவ்வொரு வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கிறது அது எந்த நதியிலே என்ன வஸ்துக்கள் கிடைக்கிறது அப்படின்னு சால கிராமம் முதற் கொண்டு சால எந்த நதியிலே கிடைக்கிறது பஞ்சாயத்தன பூஜைன்னு நாம் வச்சுக்கிறோம் சோனபத்ரம்னு ஒரு கல் அது எந்த நதியிலே கிடைக்கிறது ஸ்வர்ணமுகின்னு ஒரு கல்லுக்கு பெயர் அது எந்த நதியில் கிடைக்கிறது சோனபத்ரம் அப்படிங்கிற கல்லில் மகாகணபதி எப்பொழுதும் வாசம் பண்ணுறார் ஸ்வர்ணமுகிங்கிற கல்லில் எப்பொழுதும் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்குது சால கிராமத்தில் எப்பொழுதும் விஷ்ணுவனுடைய சாநித்தியம் இருக்கு ஸ்பட்டிகம்னு ஒரு கல் அதில் எப்பொழுதும் சூரியனுடைய சாநித்தியம் பூர்ணமாக இருக்குது பானம்னு ஒரு கல் அதில் எப்பொழுதும் பரமேஸ்வரனுடைய சாநித்தியம் இருக்குங்கிறதுனாலே தான் பஞ்சாயத்தன பூஜையில் ஆவாகனங்கள்னு தனியாக பண்ணுறதில்லை எப்பொழுதுமே அதில் தேவதைகள் வாசம் பண்ணுற எங்கள் சால பார்த்தாலும் அதற்கு ஆவாகனம் பிராணப்பிரதிஷ்டினு அவசியம் இல்லை ஏன்னா சாலக்கிராமே கிராமே விஷ்ணுவர் எப்பொழுதும் சால கிராமத்தில் விஷ்ணு சாநித்தியத்தோடு இருக்க ஆகையினால்தான் சால கிராம கல்லில் விக்கிரகங்கள்லாம் பண்ணுறதுங்கிறது கூடாது விஷ்ணுவனுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால அதை உடைச்சி அதில் ஒலிகிளி போட்டு தட்டி அப்படி செய்யக்கூடாது இந்த கல்லுகள் என்ன ஆக்காரத்தில் என்ன உருவத்தில் இருக்கோ அந்த உருவத்தில் அப்படியே வச்சுட்டு அதை பூஜிக்கணும் சால கிராம வாங்கி அதில் விஷ்ணுவனுடைய விக்கிரகங்களை அடித்து வச்சுக்கிறதுங்கிறது கூடாது இதெல்லாம் நமக்கு வராக புராணம் விரிவாக சில சில சரித்திரங்கள் மூலமாக காண்பிக்கிறது அதுபோல் சில தவறுகள் செய்தால் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வராக புராணமே நமக்கு காண்பிக்கிறது அந்த சால கிராமக்கல் அப்படின்னா சாலக்கிராமக்கல்லில் ஒளி வச்சு அடிக்கக்கூடியதான தகுதி அந்த வேலையை செய்பவர்களுக்கு தான் உண்டும் அனைவரும் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி யார் யார் என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத வராக புராணம் பிராயசித்தாத்தியாயம்னு கடைசியில் தனியாக சொல்லி காண்பிக்கிறது அவர்கள் வசிக்கக்கூடியதான இடம் நதி தீரங்கள் அந்த நதி தீரங்களில் தேவதைகளுடைய சாநித்தியம் இவைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நதி தீரங்களுடைய பெருமைகள் அந்த நதி தீரத்தில் என்ன தேவதையினுடைய சாநித்தியம் இருக்குங்கிறதெல்லாம் மகர்ஷிகளும் சித்தர்களும் நமக்கு காண்பித்து தான் அங்கங்கே தேவாலயங்களை நமக்கு கட்டி கொடுத்துருக்கா ஒவ்வொரு ஊர்லேயும் பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு பெயர்களை பார்க்குறோம் ஒவ்வொரு நதிக்கரையிலேயும் உள்ள சிவன்கோவிலில் உள்ள பரமேஸ்வரனுக்கு ஒவ்வொரு பெயர்களை பார்க்குறோம் கங்கை கரையில் பார்த்தால் விஸ்வநாதர்னு பார்க்குறோம் இன்னொரு ஊரில் சுந்தரேஸ்வரன் பார்க்குறோம் அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் பரமேஸ்வரனுக்கு வருது காரணம் என்னென்னா அந்த நதியினுடைய பெருமை அந்த நதிக்கரையினுடைய பெருமையை அனுசரித்து ரிஷிகள் நமக்கு அந்த க்ஷேத்திரங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இந்த வராக புராணம் நமக்கு காட்டுறது மேலும் நாம் செய்யக்கூடியதான தர்மங்களை உபயோகிக்கக்கூடியதான வஸ்துக்களுடைய பெருமைகளை வராக புராணம் சொல்கிறது நாம் கட்டிக்கக்கூடிய வேஷ்டியிலிருந்து ஆரம்பித்து அனைத்து வஸ்துக்களும் எப்படி இருக்கணும் எந்த லக்ஷணத்தோடு இருக்கணும் பவித்திரம் கையில் பவித்திரம்னு தர்பேயில் பண்ணி போட்டுக்கிறோம் அந்த பவித்திரம் எப்படி செய்யப்பட்டிருக்கணும் அதே போல் ஆசனம் ஆசனம் எப்படி போட்டுக்கணும் இன்னொருத்தர் போட்டுதான் ஆசனத்தில் உட்காரணம்னு சாஸ்திரம் தானே ஆசனம் போட்டு கொண்டு உட்காரக்கூடாது இன்னொருவர் யாரும் அருகில் இல்லைன்னா அந்த ஆசனத்தை எப்படி போட்டுக்கிறது இது மாதிரி தர்மங்களை வராக புராணம் விரிவாக ஆச்சாராத்தியாயம்னு காண்பிக்கிறது ஒவ்வொரு வஸ்துக்களையும் எப்படி நாம் உபயோகப்படுத்தணும் என்ன அளவில் அந்த வஸ்துக்களை நாம் வாங்கி வச்சுண்டு உபயோகிக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது இந்த வராக புராணத்தினுடைய பலனை பகவானுடைய வாக்கியமாகவே இந்த வராக புராணம் காண்பிக்கிறது எதே தாரயேத் பக்தியா மம மகாத்மியம் உத்தமம் அப்புத்திர பவேத் புத்திரா சபௌத்திரிய சுபௌத்திரகா சர்வபாப வெர்முக்தகா விஷ்ணு சாஜுஜ்யம் ஆப்னுயாது அப்படின்னு இந்த விஷ்ணு புராணத்தை இந்த வராக புராணத்தை யாரெல்லாம் சொல்கிறாலோ யாரெல்லாம் ஸ்ரவணம் பண்ணுறாலோ அவர்களுக்கு என்னுடைய அனுகிரகமானது பூர்ணமாக கிடைக்கிறது புத்திரன் இல்லாதவர்களுக்கு புத்திரனை நான் அனுகிரகம் பண்ணுறேன் சபௌத்திரச சுபௌத்திர ககா பேரன் இல்லாதவர்களுக்கு பேரன் கிடைக்கிறது பேரனுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறதுன்னு வாழையடி வாழையாக வம்சவருத்தி ஏற்படும் சர்வ பாப வினர்முக்தகா அனைத்து பாப்பங்களும் போகிற நாம் தினமும் செய்யக்கூடியதான கர்மாக்களிலே சிறிது சிறிது தவறுகள் நடந்திருக்கும் அதனால் வரக்கூடியதான பாபங்கள் சுத்தமாக தீர்றதுன்னு பகவானுடைய வாக்கியமாகவே இந்த வராக புராணத்தினுடைய பலஸ்ருதியானது சொல்லப்பட்டிருக்கு மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்